வணக்கம் தினமர துளிக்காக சென்னையில இருந்து அன்பாலு ஆல்பகா பழத்தின் வாங்க பழம் புளிப்பு சுவை நமக்கு காய்ச்சல் இருக்கும் வாய் கசப்பா இருக்கும் அந்த சமயத்துல ஆல் பழத்தை வாயில போட்டு நல்லா சப்பி சாப்பிட்டு வந்தோம்னா வாய் கசப்பு நீங்கிடும் சுவை மொட்டுகளுக்கு உணர்வு கொடுக்க கூடியது ஆள் பழம் வாந்தி பித்தம் தலைபாரம் தலைவலி மலைச்சிக்கல் இதெல்லாமே போக்கக்கூடியது ஆல்பகடா பழம் காய்ச்சல் இருக்கும் போது அந்த அதிக காய்ச்சலையும் குறைக்க கூடியது ஆல்பகடா பழம் என்ன நண்பர்களே ஆல்பகடா பழத்தின் நன்மைகளை தெரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்